ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே பதினெட்டு மகாபுராணங்களிலும் வியாசர் என்னென்ன தர்மங்களை என்னென்ன சரித்திரங்களை காண்பிக்கிறார் அப்படின்னு சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் அந்த வரிசையில் பதினான்காவது மகாபுராணமாக கூர்மபுராணம் சொல்லப்படுறது கூர்ம புராணம் மொத்தம் பதினேழாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது இந்த கூர்மபுராணம் நமக்கு புதுவிதமாக நிறைய விஷயங்களை காட்டுறது பகவான் விஷ்ணுவானவர் கூர்மாவதாரம் செய்து அனுகிரகம் செய்த சமயத்தில் உபதேசிக்கப்பட்டதினால இந்த புராணத்திற்கு கூர்ம புராணம்னு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு கூர்ம புராணமே நமக்கு சொல்கிறது இந்த கூர்மபுராணத்தில் நான்கு சம்ஹிதைகளாக பிரித்து தர்மங்களை காண்பிக்கிறார் பிராமி பாகவதி சௌரி வைஷ்ணவின்னு நான்கு சம்ஹிதைகள் இருக்குது இந்த நான்கு சம்ஹிதைகளும் என்னென்ன விஷயங்களே சொல்கிறதுன்னு இந்த கூர்ம காண்பிக்கிறது இந்த கூர்ம முக்கியமான விஷயம் என்னென்னா அத்வைத சித்தாந்தம் நிறைய காட்டப்படுறது ஆதிசங்கரர் அவதாரம் செய்து அத்வைத சித்தாந்தத்தை நமக்கு காண்பிச்சிருக்க உபதேசம் செய்திருக்க அந்த அத்வைத சித்தாந்தத்தை விரிவாக இந்த கூர்ம புராணம் சொல்கிறது சிவவிஷ்ணு அபேதம் அதை முக்கியமாக இந்த புராணம் காண்பிக்கிறது பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறத நிறைய ஸ்லோகங்கள் மூலமாகவும் நிறைய சரித்திரம் மூலமாகவும் காண்பிக்கிறது இந்த கூர்ம புராணம் அந்த சித்தாந்தத்தை தான் நமக்கு பகவத் பாதாச்சாரியால் அனுகிரகம் நீ செய்வனா வைஷ்ணவனா அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லணும் அத்வைத்தின்னு சொல்லணும் செய்வன் சொல்லப்படாது வைஷ்ணவன் சொல்லப்படாது அந்த பேதம்ங்கிறது நமக்கு கிடையாது என்கிற விஷயத்தை இந்த கூர்ம புராணம் காண்பிக்கிறது மேலும் சக்தி பூஜையினுடைய பெருமைகள் அம்பாளுடைய சகசிரநாமம் இந்த கூர்ம புராணத்திலே தான் சொல்லப்படுறது ஒவ்வொரு புராணங்களிலும் நிறைய சகசிரநாமங்கள் ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கூர்மபுராணத்தில் தேவி சகசிரநாமம் விரிவாக இருக்குது அதேபோல் பகவான் கிருஷ்ணன் ஜாம்பவதி விவாகம் இந்த புராணத்தில் சொல்லப்படுது மேலும் க்த்திர மகாத்மியம் விரிவாக இந்த புராணத்தில் இருக்குது தர்மங்களுடைய சுரூபம் காஷி பிரயாகை இந்த க்ஷேத்திரங்களுடைய மகாத்மியம் விரிவாக இருக்குது இதில் இரண்டு பாகமாக கீதை இருக்குது ஈஸ்வரி கீதேன்னு ஒன்று வியாசகீதேன்னு இரண்டு கீதைகள் இந்த புராணத்திலே இருக்குது அதாவது தியான யோகத்தினாலே சிவசாட்சாத்தை நாம் அடைய முடியும் என்கிற தத்துவத்தை ஈஸ்வரீ கீதையில் வியாசர் காண்பிக்கிறார் ஆசிரம தர்மங்களை கொண்டு அதாவது பிரம்மச்சரியம் காரகஸ்தியம் வானப்பிரஸ்தம் சந்யாசம்னு சொல்கிறோம் இவைகளுக்கு ஆசிரமங்கள்னு பெய்ய இந்த ஆசிரம தர்மங்களின் அவசியம் முக்கியத்துவம் இந்த ஆசிரம தர்மங்களை கொண்டோ நாம் எப்படி ஈஸ்வர சாட்சா்காரத்தை அடைவது என்கிறதே வியாசகீதையில் காண்பிக்கிறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தர்மங்கள் பாக்கி புராணங்களில் விரிவாக காணப்படலை இந்த கூர்ம புராணத்திலே தான் சொல்லப்படுறது அப்படி ஆசிரம தர்மங்கள்னு சொல்கிற பொழுதுதான் நாம் பரமேஸ்வரனை ஆராதிக்கக்கூடியதான ருத்ரம் ஜபம் ருத்ரம் சொல்லி ஹோமம் இவைகள் காட்டப்படுறது இந்த ருத்ரம் என்கிறது ஆவிர் பவிச்ச ருத்ரேகாதசின்னு நாம் செய்கிறோம் ருத்ரம் குறிப்பிட்ட ஆவர்த்தி ஜபம் பண்ணி குறிப்பிட்ட ஆவர்த்தி ஹோமம் செய்து பண்ணுறோம் ருத்ரேகாதி மகா ருத்ரம் அதிருத்ரம்னு பண்ணுறோம் இவைகள் ஆவிர் பவிச்சதான சரித்திரம் இந்த கூர்ம தான் இருக்குது நாம் மகன்யாசம்னு சொல்கிறோம் இந்த மகன்யாசம் எப்படி ஆவிர் பவிச்சது இந்த கூர்ம புராணம்தான் சரித்திரம் மூலமாக காண்பிக்கிறது திரிபுரசம்ஹாரம் அப்படின்னு ஆரம்பமாகிறது திசுர்புர ஆசன் அப்படின்னு வேதமே அந்த சரித்திரத்தை ஆரம்பித்து காட்டுறது திரிபுரசம்ஹார சரித்திரம்தான் காட்டப்படுறது வேதத்தில் அந்த திரிபுரசம்ஹாரம் இந்த கூர்ம விரிவாக நமக்கு சொல்லப்படுறது அப்படி நாம் செய்யக்கூடியதான தர்மங்கள் கஷேத்திரங்களுடைய பெருமைகள் எந்தெந்த தர்மங்களை அவசியம் நாம் செய்யணும் என்கிறது வியாசகீதையில் விரிவாக நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார் இந்த கூர்ம புராணத்தில் இந்த கூர்மபுராணம் என்கிறதும் ஸ்வேதாஸ்வதரோபிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத் இந்த இரண்டுக்கும் சம்பந்தம் நிறையா காணப்படுறது இந்த புராணத்தில் இவை இரண்டுமே அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களுக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறது தெரிய வருது அப்படி புராணங்களில் இந்த கூர்ம புராணமானது இந்த தர்மங்களை நமக்கு விரிவாக காட்டுறது இவைகள் இல்லாமல் ஸ்நானம் முதற்கொண்டோ நாம் செய்யக்கூடிய தர்மங்களே சொல்கிறது அதேபோல் ஸ்ராத்தினுடைய பெருமைகள் நிறைய ஸ்தோத்திரங்கள் ஆங்காங்கு தேவதைகள் பரமேஸ்வரனை நோக்கியும் விஷ்ணுவை நோக்கியும் செய்யக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் அவைகள் விரிவாக இந்த புராணத்தில் காணப்படுறது அப்படி இன்றைய காலத்திலும் நாம் பயன்படுத்தக்கூடியதான விஷயங்களை இந்த கூர்ம புராணம் நிறைய இடங்களில் காண்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த கூர்ம புராணத்தினுடைய சிறப்பு